மேல்ணையாக ஒழுங்காக செய்யுங்கள் நான் எனக்கு பின்புறமாக அல்லது முதுகுக்கு பின் நீங்கள் ருக்கு செய்யும் போதும் சஜிதா உங்களை பார்க்கிறேன் இதை அனஸ்பின் மாளிகை ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்